வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் ஒரு களை பொழுது சுனாமிங்கிற ஆழிப்பேரலை மனித உயிர்களை கொத்து குத்தா வாரி சூட்டுட்டு போச்சு இந்தியா உட்பட பல அதுல பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட ஒரு நாடா இருந்தாலும் உதவிகள் சேர்த்து வெளிநாடுகளுக்கும் சேர்த்து உதவிகள் சென்றடைந்தன இது சுனாமியின் போது மட்டுமல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் சென்னையை புரட்டி போட்ட பெருமழையின் போது சென்னையை தவிர்த்து பிற ஊர்களில் இருந்து உதவிகள் கொண்டு மனிதர்கள் ஓடினார்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் ஏனென்றால் இந்த பூமி அறம் செய்து பழகிய பூமி அல்லவா அறம் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய மரபணுல நிறைஞ்சிருக்கு உண்மையிலேயே தமிழர்கள் அரண்வழி பின்பற்றிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு அரண்வழியிலிருந்து பிறந்து நடக்க தெரியாது ஏனென்றால் அரண்மழியில் நிற்பவர் சிறந்தவர்னு நம்பின ஒரு சமூகம் ஆனால் அந்த நிலை இன்று மாறி வருகிறது இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொல்லும் பொது அறவழியில் நடப்பவர்கள் அல்லது அரசியல் செய்பவர்கள் சீவிகை மேல் அதாவது பல்லக்கின் மேல அமர்ந்து செல்பவர் போலவா அவர்களுக்கு மேடு பள்ளம் தெரியாது ஏனென்றால் பல்லக்கு தூக்குபவர்களுக்கு தான் அது தெரியும் இவர்களுக்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அதே தான் வாழ்விலும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் அவர்களை பாதிக்காதான் ஆனால் அறம் செய்யாமல் இருப்பவர்கள் அந்த சீவிகை தூக்கிட்டு போறவங்க மாதிரி அவர்களுக்கு மேலாக இருந்தாலும் சரி பள்ளமாக இருந்தாலும் நல்ல பாதையாக இருந்தாலும் சரி அங்கே அவர்கள் இந்த பல்லக்கை சுமந்துதான் ஆக வேண்டும் ஆக இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அறம் செய்யாதவர்கள் துன்பத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள்னு வள்ளுவர் சொல்றார் ஆகியனால நாமும் நம்முடைய வாழ்வில் அறம் செய்து பழகி இன்ப துன்பம் அப்படிங்கிற இந்த ரெண்டு புறக்காரணிகள் இருந்து விடுவிட்டு நல்வாழ்வை மேற்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பாடு அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அறத்தாறு இதுவேன வேண்டா சீவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை குரல் பெண் முப்பத்தி ஏழு இதுவென வேண்டா சீவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி